திரு நின்றியூர் சுவாமி திரு மகாலட்சுமிநாதர் திருவடி போற்றி தேவி உலகநாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் நூற்றி திருப்பதிகம் இது திருச்சி திட்டம்பலம் படை சுண்ட சாந்த சூடே சூளம் படை சுண்ட பொடி சாந்தம் சூடே பாலம் மதி பவளச்சடை பாதம் பவள செடை பாலோமதி பவழச்சடை முடி மேலது பண்டை முடி மேலது பண்டை காலன் வலி காலின் முன்னோடு ஓக்கே கடும் காலன் வலி நிலம் பொய்கை நிந்தியூரின் நிலையோ கே அச்சம் கிலர் பாவர் கேடும் கிலறு அடியார நானே நானே தரன நானே ஆரா அடியார் அச்சம் கிலறு அடியார் பாவம் கிலறு அடியார் கேடும் கிலறு அடியார் நிச்சம் உருண் நோயும் கிலறு அச்சோங் இளர் பாவம் இளர் கேடுங்கிளர் நோயுங்கிளர் அடையார் தாமும் நின்றியூரில் நச்சம் விடரு உடையார் நச்சம்மிழரு உடையார் நரும் கொன்றை நயந்து ஆளும் பச்சம் உடை அடிகள் திருப்பாதம் பணிவாரே பச்சம் குடை அடிகள் திருப்பாதம் பணிவாரே அச்சமிலர் பாவமிலர் கேடுமிலர் noyum ilare anan nanana na, parinholi sanginholi paangaravum parinholi sanginholi paangaravum aare aareyum oli engum avai arivar avartammai நிறையும் புனல் சடை மேல் உடை அடிகள் நிந்தியூரில் நிந்தியூரில் அடிகள் உரையும் இறை அல்லது எனது உள்ளம் உணராதே நிந்தியூரில் அடிகள் உறையும் இறை அல்லது எனது உள்ளம் உணராதே நன நனன நூண்ட் வரை மார்பில் புரிநூலன் வரைமார்பின் புரிநூலன் விரிகொன்றே ஈண்டு அதனோடும் ஒரு பாலம் மதியதனை பொ சூழ்ந்த திருநின்றி அது தண்ணில் நின்றி அது தண்ணில் நிற நின்று அது தண்ணில் ஆண்ட கடல் தொழில் அல்லது அறியார் அவர் அறிவே நின்றி கடல் தொழில் அல்லது அறியாரவர் அறிவேயே நன நனன நனரி நலனன் நலனின் நூடல் இன் மீதை பண்டின் நீதை பண்டு தூய்ந்து குடலின் நீதை பண்பின் அன்பேபொலிபொகம் நிடலின்ஏடில் தாந்தபூடில் தூங்கநின்றியூரில் நிடலின்ஏடில் தாந்தபூடில் தூங்கநின்றியூரில் அடலின்வலன் அங்கைஏது ஏந்திஆனலாடும் அடலின்வலன் அங்கையடும் கடலில் மோலி ஆடும் பூரி கடவுள் களை கண்ணே கடலில் மோலி ஆடும் பூரி கடவுள் களை கண்ணே கடவுள் யாழ் ஒரு பாகம் உடையாள் முறுவல் வெண்ணகை உடையாள் ஒரு சாரல் மதி அதனோடு உடன் சலவும் சடை வைத்த வீரன் மலி அழகார்பொடில்மிடையும் திருநிந்தி ஊரன் கடல் எனது உள்ளம் உணராதே கடல் அல்லாது எனது உள்ளம் உணராதே நின்றிய ஊரன் எனது உள்ளம் உணராதே பட்டி ஒரு தலை கையினில் ஏந்தி பலிதேரும் பெற்றி அதுவாகி திரிதேவர் பெருமானார் ஒரு தலை கையினில் பற்றி ஒரு தலை கையினில் ஏந்தி பலிதேரும் பெற்றி அதுவாகி திரிதேவர் பெருமானார் நனருரா நனரி நனறு ஒரு வேங்கை அதலோடும் பிறை சூடும் ஒரு கண்ணார் நெந்தியூரின் நிலையாறு நிந்தையூரின் நிலையாறை நெற்றி ஒரு கண்ணார் நெற்றி ஒரு கண்ணா நல்ல மலர் மேலானொடு ஞாலும் அது உண்டான் அல்லர் என ஆவர் என நின்றும் அறிவறிய நெல்லில் பொழில் சூழ்ந்த நெஞ்சையூரின் நிலையாரியம் செல்வர் அடியாது எனது சிந்தை உணராதே நிந்தியூரில் நிலையாரியம் செல்வர் அடி அல்லாது எனது சிந்தை உணராதே எனது சிந்தை உணராதே நெறியில் வரும் பேராவகை நினையா நினைவு ஒன்றை அரிவில் சமன் ஆதர் உரைக் கேட்டும் அயராதே சமண் ஆதர் உரை கேட்டு அயராதே சமண் ஆதர் உரை கேட்டு அயராதே நெறியில் அவரு குறிகள் நினையாதே நின்பி ஊரில் மரியேந்திய கையான் மரியேந்திய கையான் அடிவாழ்த்தும் அது நின்றிரில் மரியேந்திய கையாநடி வாழ்க்கும் அது வாழ்த்தே அது வாழ்த்தே தன எடுத்தான் கூடல் தோடும் நேர குன்றம் அது எடுத்தான் கூடல் தோடும் நேரம் தெ நின்றோரு கிரலான் நந்தார்த்தரும் புகலிட தமிழ் ஞானம் மீது பந்தம் நந்தார்த்தரும் புகலிட தமிழ் ஞானம் மீது பந்தம் தானம் மீது பந்தம் புன்றா தமிழ் சொல் தமிழ் சொல்ல குறை பூகே குத்தமிழ் சொல்ல குறை நிறைப்பூகே நிறைப்பூ